சத்குரு சுவாமி கீஜ் குரு கிருப்பையார் கற்க பாகவத்தம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா அக்ரூரர் அழாக ஸ்தோத்திரம் பண்ணுறார் வேதாந்த விஷயங்கள் இருக்குது தசாவதார ஸ்தோத்திரம் பின்னால் சொல்ல போகிறார் வந்து பரமாத்மா விஷயத்தை சொல்கிறார் உப்ப விஷயங்கள்லாம் வருது வேற அந்த விஷயங்கள் வருது அப்படி இதெல்லாம் எங்கே கத்துண்டார் அப்படின்னு கேட்டால் அதுதான் பல ஜென்மங்களாக சேர்ந்து வரக்கூடிய ஞானம் அதுதான் இருக்கு பரமாத்மாவை ஸ்தோத்திரம் பண்ணார் பரமாத்மா பாவத்தில் ஸ்தோத்திரம் பண்ணார் கடைசியாக பார்த்தது சர்வஸ்வரூபியாகும் உண்டிலையும் அவிஷக்த திருஷ்டையும் அதாவது அவர் வந்து இந்திரியங்களுக்கு மனசு நம்முடைய உபகரணங்களுக்கு விஷயமாகாதவர் அது ஒரு பக்கம் ஒன்றிலும் பற்றில்லாத புத்தி கொண்டவரும் சர்வ புத்திக்கலும் எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கார் இப்போ அடியும் இப்போ ஏதோ சொல்கிறேன் வளர்றேன்னா எல்லா சரியாக சொல்கிறேன்னா இருந்தாலும் இதுக்கு சாட்சியாக இருக்கார் அவர் யார் அந்த பரமாத்மா அந்த கண்ணன் அதில் சந்தேகம் தான் அதில் சந்தேகம் இது வேளாந்த விஷயம் இது வந்து நிச்சயமான விஷயம் இப்போ நீங்கள் கேட்குறேன் சரின்னு சொன்னாலும் இது தப்புன்னு நீங்கள் சொன்னாலும் அந்த புத்திக்கு சாட்சியாக அவர் இருக்கார் இதே இதை எனக்கு யார் சாட்சியாக இருந்தோ அவர் தான் உங்கள்கிட்ட இருக்கார் அப்படி சர்வுத்தி சாட்சியான உங்களுக்கு உங்களை அடைவதற்காக அதாவது தங்களை அடைவதற்காக இந்த நான் நமஸ்காரம் பண்ணி இதை ஏற்பாடுட்டும் அவித்தை அதுதான் இருக்கு அநாத்ம விஷயந்தான் வித்தி அவித்தையால் ஏற்படுத்தப்பட்ட இந்த சத்துவம் போன்ற குணங்களால இந்த சம்சாரமானது இயக்கி வைக்கப்படுகிறது அதாவது ஆக்டிவேட் பண்ணப்படுறது அதுல அதனால தான் நமக்கு வந்து தேவர் மனுஷர் அப்புறம் பிராணிகள் தாவரம் இப்படி ஜென்மாக்கள் கிடைக்கிறது தோன்றுகிறது அப்படி அக்னி வந்து உங்களுடைய முகமாக இருக்குது பூமி வந்து அவனி இந்த பூமி பாதமாக இருக்குது அக்னி உங்களுடைய முகமாக இருக்குது சூரியன் கண்களாக இருக்கு ஆகாசம் நாபியாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த திக்குகள்லாம் காதாக இருக்குது சொர்க்கலோகம் ஜியவு அது வந்து சிரசாக இருக்குது சொர்க்கலோகம் தேவசிரேஷ்டர்கள்லாம் இந்திராதி தேவதர்கள்லாம் உங்களுடைய கைகளாக இருக்கார்கள் கடல்கள் சமுத்திரங்கள்லாம் குக்ஷி வயிறா இருக்கு மருத் பிராண பலம் வாயு வந்து பிராணனாக இருக்க பலமா இருக்கு இப்படி கற்பிக்கப்பட்டது விரட்சோஷதியாக இந்த மரங்கள் செடிகொடிகள் அதெல்லாம் இருக்கு மரங்கள் செடி இந்த ரோமங்கள் அதா இருக்கு மங்க மரங்கள் செடிகொடிகள்லாம் ரோபங்களாக இருக்கு மேகா சிரோருகம் மேகங்கள்லாம் தல மயிரா இருக்கு மலைகள் அத்ரையா மலைகள்லாம் பரமாத்மாவ உங்களுக்கு அஸ்தி நகானி எலும்புகளாகவும் நகங்களாகவும் இருக்கு ராத்திரியகனி ராத்திரியும் பகலும் இரவு பகல்கள்லாம் இமை கொற்றாப்புல இருக்கு கண்ணை இமை கொட்டி திறக்கிறது தண்ணிமை கொட்டது தான் ராத்திரி பகலாக இருக்கு பிரஜாபத்தியத்து மேற்றான் அந்த பிரஜாபத்தி தான் முக்கிய ஸ்தானமாக இருக்கார் மழை வந்து உங்களுடைய வீரியமாக இருக்கு மழை தான் உங்களுடைய வீரியமாக சொல்லப்படுது கட்டு மட்டும் தெரிய அறிய தகுந்து வரும் மனத்தால் மட்டும் அறிய தகுந்து வரும் அவ்வியாத்மன் குன்றாத குறையாத அழியாத அழிவில்லாத சுரூபம் கொண்டவரும் எங்கும் பூர்ணேத்து எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அவங்கள்ட்ட இப்படி கற்பிக்கப்பட்டவைகளும் லோகப்பாளர்களோடு கூட சபாலாக லோகப்பாளர் லோகப்பாளர்கள் எட்டு லோகப்பாளர்களுக்காக இந்திரா இந்திரன் அக்னி யமன் நிறுத்தி வருணன் வாயு குபேரன் ஈசானன் குபேரன் இப்படியெல்லாம் இருக்கு இப்படிப்பட்ட லோகப்பாளர்களோடு கூடியவர்களும் எண்ணற்ற ஜீவராசிகள் பகுஜீவ சங்குளாக ஜீவராசிகள் ஜீவர்கள் நிரந்தராக இருக்கக்கூடிய இந்த அநேக பிரம்மாண்ட லோகங்கள்லாம் ஜலத்தில் ஜல ஜந்துக்கள் இருக்கு இல்லை அத்திப்பழம் பார்த்தா தெரியும் அத்திப்பழம் சின்ன சின்ன சின்ன சின்ன சின்ன சிலஞ்சா வந்து இது இருக்கும் கண்ணுக்கு தெரிஞ்ச தெரியாத பூச்சி இருக்கும் கொசுக்கள் மாதிரி இருக்கும் அப்படி சஞ்சரிக்கின்றன அப்போது கணக்கே சொல்ல முடியாது அந்த எவ்வளவு ஜீவர்கள் இருக்கான்னு கிடைக்க சொல்லுது எல்லா கடைசியில பழைய காலத்துல போய் அவர்த போய் ஒட்டின்றோம் சேர்ந்துடும் அவ்வளவுதான் ஒட்டின்றரும் அப்படி சொல்றார் விரமான அர்த்தம் பார்ப்போம் பதினொன்றுல இருந்து பதினஞ்சு விரமான அர்த்தத்தை பார்ப்போம் அக்ரூரர் சொல்றது என்னன்னா சத்தம் ரஜ்தமசன் சொல்லப்பட்ட மூன்று குணங்கள் இருக்கு உங்களுடைய மாயா சக்தியான மூலப்பிரக்கத்தினுடைய குணங்கள் அந்த மூலப்பிரகிருத்தினுடைய அதுலேருந்து தான் வந்தது மகத்தத்துவம் மகத்தத்துல அபிமானம் அகங்காரம் வந்தது அந்த அகங்காரந்தான் தாமச ராஜசம் சத்துவ அகங்காரம் வந்தது அதுலேருந்து அதுலேருந்து வந்ததெல்லாம் மற்றதெல்லாம் இதெல்லாம் அந்த சிருஷ்டி காலத்தில் எப்படி வருதுன்னு பார்த்தோம் பிரம்மத்திட்டேருந்து எப்படி பிரிஞ்சு வருதுன்னு பார்த்தோம் அப்போது முன் ஏற்கனவே மூணாவது ஸ்கந்தத்துலேயே சொல்லிண்டே வந்துக்கோங்க அப்போ மூலப்பிரகிருத்தினுடைய குணங்கள் பிரம்மாலேருந்து இந்த ஸ்தாவரம் வரைக்கும் இந்த தாவரத்துலேயும் பிரம்மா வரைக்கும் எல்லாமே எல்லாருமே இந்த பிரகிருத்தினுடைய குணங்களால் ஒன்று கொன்னும் சேர்க்கப்பட்டவர் தான் சூத்ரே மணிகனா இவரும் இதில் கண்ணன் சாதிக்கிறனா தான் நீங்கள் எல்லா ரூபமாக இருந்தாலும் எல்லா ரூபமாக எல்லா விதமாக இருந்தாலும் எதோட ஒட்டாதவர் எல்லா ரூபமாக எல்லாம் இருப்பது அவர் தான் பரமாத்மா இருப்பது ஒன்று தான் ஒன் காடெல்லாம் இல்லை இந்த ஒன்லி காட் இஸ் தார் அதுதான் விஷயம் ரொம்ப இதை புரிஞ்சுட்டா அப்புறம் வேறு ஒன்றே அவசியமே இல்லை தேர் இஸ் ஒன்லி காடு வேறு எதுவும் இல்லை இப்போ நான் சொல்கிறேன்ன்னா இந்த வாக்கு பாகவதும் வா ஸ்லோகம் அதுவே அந்த சப்த ரூபமான கிருஷ்ணன் நீங்கள் கேட்குறேன் அது சப்த ரூபமான கிருஷ்ணனை கேட்குறேன் அவ்வளவுதான் ஒன்லி காட் இஸ் தார் ஒன் காடே கிடையாது ஒன்லி காட் அப்போ எல்லாமாக அது பிரகிருத்தியினுடைய விஷயம் இப்போ பிரகிருத்தியினால் சொல்லப்பட்ட இந்த மகத்து அதுக்கப்புறம் வாழக்கூடிய குணங்கள் எதாவது வச்சு எல்லாம் வந்தது இல்லையா அப்போ அடி என் சொல்கிறேன் இப்போ நீங்கள் கேட்குறேன்னா இது அத்தனையுமே இந்த பிரகிருத்தியால் செயல்பாடு பண்ணப்பட்ட விஷயங்கள் அறிவால் ஏற்பட்ட விருத்தி ஞானத்திற்கு சாட்சி எங்கே எங்கேருந்து எப்போது தோன்றியது அப்படின்னு பார்க்க முடியாத இந்த லோகமானது பிரபஞ்சம் மூன்று குணங்களுடைய படைப்பு அதில் சந்தேகமே கிடையாது மூன்று குணங்களே பிடிப்போம் அது வந்து இந்த தேவர் மனுஷ பிராணிகள் பலவிதமான ஜீவராசிகள் ஸ்தாவரம் இப்படி எல்லாவற்றிலும் எல்லாவற்றில் பிறப்புகளிலும் ரூபங்களிலும் செயல்களிலும் செயல்படுகிறது ஆனா நீங்க இதுல இருந்து தனித்திருக்கிறீர்கள் இது உங்களுடைய சக்தியால இருக்கு அது தனித்திருக்கிறது அப்படிப்பட்ட நமஸ்காரம் செய்கிறேன் வணங்குகிறேன் அப்படி சொல்கிறார் அக்னி வந்து உங்கள் விராட் புருஷனான உங்களுக்கு விராட் புருஷனை பற்றி பார்த்துருக்கோம் எங்கள் ரெண்டாவது ஸ்கந்தத்தில் மொத அத்தியாயத்தில் தஸ்மாத் சர்வாத்மனா இது இது சொன்னார் இல்லை சுகபிரமே சொல்லார் இல்லையா எல்லா விதத்திலையும் கிருஷ்ண பஜிக்க வேண்டும் சொல்லிட்டு அந்த கடைசி காலத்தில் விராட் புருஷனை எப்படி தியானம் பண்ணணுங்கிற அப்பளம் சொன்னார் அதை முதல் ரெண்டாவது ரெண்டு அத்தியாயங்களை அங்கே காண்ப பார்க்கலாம் அப்படிப்பட்ட விராட் புருஷனான உங்களுக்கு அக்னிதா முக்கம் பூமிக்க பாதங்கள் சூரியன் சந்திரன் கண்கள் ஆகாசம் தொப்புள் திக்குகள்லாம் காதுகளா இருக்கு இந்த ஆக் இதற்கு ஆகாச விண்டு லோகம் இதாவது சொர்க்க லோகங்கள்லாம் மேல் லோகம் தலை தேவதைகள் கைகளாக இருக்கார்கள் இந்திரா தேவதைகள் கைகளாக சமுத்திரங்கள்லாம் கடல்கள்லாம் வயிறா இருக்கு வாயு உங்களுடைய பிராணசக்தியும் இப்படி உபாசகர்கள் சொல்கிறார்கள் விராட் புருஷ விவரணத்தை அந்த ரெண்டாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது ஸ்கந்தம் முதல் ரெண்டு அத்தியாயத்தை பார்த்தோம் இப்படி மரம் செடி கொடிகளோ ரோமங்களா இருக்கு மேகங்கள்லாம் கேசங்களா இருக்கு மலைகள்லாம் எலும்புகளாக நகங்களா இருக்கு கண் இமைக்கிறது கொட்டுறது மூடுறது கொட்டுறது மூடுறது அதுதான் ராத்திரியும் இந்த குறி இருக்கேன் அந்த குகியஸ்தானம் அதுதான் பிரஜாபதியும் மழை உங்களுடைய வீரியம் முதலும் முடிவும் இல்லாத ஏ பரம்பொருளே எம்பெருமானு ஜலத்துல பல வகையான ஜீவ ஜீவராசிகள் பிராணிகள் வாழ்வது எப்படியும் அத்திப்பழம் இருக்கு அதை பார்த்தா தெரியும் அத்திப்பழம் வந்து சாப்பிட்றதுக்கே கஷ்டமா இருக்கும் பல விதமான சின்ன சின்ன சின்ன சின்ன ஜீவராசிகள் இருக்கும் சின்ன சின்ன சின்ன ஜீவராசிகள் கண்ணுக்கே தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாத தெரிஞ்சிருக்கும் புழுக்களா இல்லை வந்து கொசுவா அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அந்த அத்திப்பழம் அவ்வளவு உசத்தியா சொல்லுவார் உதன்பரா அந்த அத்திமர கீழே தான் தத்தாத்தில் இருக்கார் அப்படிப்பட்ட என் நிறைந்த ஜீவராசிகள் நிறைஞ்ச இந்த பிரம்மாண்டங்கள் அதனுடைய ரட்சகர்கள் லோகபாலர்கள் உபாசனா மார்க்கத்தில் பக்தருடைய தியானத்து பிரகாரம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படி எந்தெந்த மனோமயமான மனத்தால் மட்டும் என்னை தகுந்த உங்களுடைய திருமேணி இல்லை அதாவது இப்போ குருவாயூரப்பன்னா ஒரு தியானம் பாண்டுரங்கன்னா ஒரு தியானம் பார்த்தசாரதினா ஒரு தியானம் இப்போ மூணுலையும் கொஞ்சம் வித்தியாசம் அப்படியும் தங்கள் திருமணியில இருக்கிறதாக அவர்கள் கற்பிக்கப்படுகிறார்கள் எண்ணுகிறார்கள் பார்க்கிறார்கள் அடுத்தது பதினாறாவது ஸ்லோகத்திலிருந்து மேலே பார்ப்போம் யான யானிக ரூபாணி கிரீடனார்த்தம் விபர்ஷுகிம் தைராமிருஷ்ட சுச்சோலோகா முதா காயந்தி தேசாம் பதினாறாவது ஸ்லோகம் யான யானிக ரூபானி கிரீடனார்த்தம் தைராமச்சோோலோக்க முதா ாயிச்ச நம காரணமராஜ சயீர்ஷோ நமஸ்தி மதுக்கைபே நம காரணமரா நமஸ்து மதுகைபுக்கைபேம் அக்கூபாராயிருமந்திணே கஷிவிமூகமூர்த்தா ப்கத்தை நமோ மந்தரே கஷி உத்தாரவி நம சுரமூரே அபுர சாதுலோக்கமாயம் கிராந்திரிபுவாய நமஸ்து சாலோகம் வாம நமஸ்து கிராந்திரிபுவ நமோ பிருகூணாம் பதையே திருப்தவனச்சிதே நமஸ்தே ரகுவரியவாந்தராஜச்சம் நமோ பிருகூணாம் பதயம் நமஸ்தே ரகுவர்ய ராவணாந்தகராஜச்சம் இருபதாவது ஸ்லோகம் மறுபடியும் மறுப்போம் பதினாறந்து பதினாறுல இருந்து இருபது யானையானீக ரூபா யானையானீக ரூபா கீடனிபி தைராம்டுச்சோோலோக்க முதா கயந்தி தேச்சா யா கீடனிபி தைராமச்சோோலோக்க முதா கயிச்ச நம காரணமராஜச்சயசீ நமஸம் மதுகைபத்தியம் நம காரணமிச்சராஜ ஹயசீர்ஷே நமஸ்து மதுகைடபம் அகூப்பாராய் நமோ नमो கஷி உகாரா நமசுக்கமூ அகூபாரா நமோ மந்தரணே கிதி உத்தாரவி நமக்கரமூர நமஸே அர சாலோகம் வாமாயமியம் கிராந்திரிபுவ நமஸே அம் சோகம் வாமனய நமஸ்து கிராந்திரிபுவ நமோ பருகூணாம் பதிகேன் திருப்திர வனச்சிதேன் நமஸ்தே ரகுவரியாய ராவணாந்தக ராஜஜ நமோ பருகூணாம் பதிகேன் திருப்திர வனச்சினேன் நமஸ்தே ரகுவரியாய ராவணாந்தக ராஜஜன் இதுவரைக்கும் வேதாந்தமாகவும் பரமாத்ம விஷயங்களும் உப்பரெடுத்து விஷயம் உப்பரெடுத்து வாக்கிய விஷயமான விஷயங்களையும் அப்படி சொல்லிட்டு பரமாத்மாவா சொன்னவர் இப்போ அது அந்த பரமாத்மா எப்படி திசாவதார எடுத்துகிற மாதிரி வரார் பார்ப்போம் பார்த்தோம் பார்ப்போம் இந்த லோகத்தில் விளையாட்டுக்காக அதாவது பலவிதமான லீலைகள் செய்வதற்காக எந்தெந்த ரூபங்கள்லாம் நீங்கள் தெரிக்கிறீர்களோ அந்தந்த ரூபங்களால் ஜனங்கள் வந்து ஆமிரட்ட சுச்சகம் எல்லா விதமான கவலை துன்பம் விலகியவர்களாக சந்தோஷத்தோட உங்களுடைய கீர்த்தியை கானம் பண்ணுறார்கள் ஆமா இப்போ வந்து கிருஷ்ணாவதாரம் பண்ணார் பதினோரு வருஷம் இப்போ வந்து ஓரிரவில் ஒழித்து வளர அப்படி வந்து வந்தார் கோகுலத்துலையும் பிருந்தாவனத்திலையும் பதினோரு வருஷம் இருந்தார் கிளம்பி போயாச்சும் திரும்பி வரவே மாட்டாங்க இப்போ இந்த பதினோரு வருஷம் செய்கிற லீலையில் தான் எப்பொழுதும் சொல்லப்படுகிறது நேற்றையும் சொன்னேன் ஆறு ஏழு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம் இன்னும் வந்து சரீரத்தில் ஜீவன் இருக்கிறவையும் சொல்ல போகிறோம் அப்போது அது பண்ணதுனால சொல்கிறோம் இல்லைன்னா கிடையாது இப்போ நீங்களே கேட்பீர்கள் இது விடாமல் கேட்குறோம் சொல்லிட்டு இருக்கோம் அப்போது சந்தோஷத்தோடு உங்களுடைய கீர்த்தி கானம் செய்கிறார்கள் ஒரு காரணமாக மத்திய அவதாரம் எடுத்து இதோ ஒரு காரணமாக பழைய காலத்து சமுத்திரத்தில் இதே வருது ஏற்கனவே பார்த்துக்கோமே இப்போ பத்தாவது வருஷ்கிற நாற்பதாவது அத்தியாயத்தில் இருக்கும் எட்டாவது கந்த இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் பார்த்தோமா இல்லையா மத்திய அவதாரத்தை சத்தியவிரதன்னு சொல்லப்பட்ட அந்த பாண்டிய ராஜா அர்கிய விடுறார் அப்போது கிய ஜலத்தில் கையில் வந்து ஒரு மீனாக காண்பித்தாரா சின்ன ஒரு குட்டி மீனாக ஒரு விளையாட்டு பண்ணாரா அப்புறம் அவருக்கு வந்து அன்னைக்கு பிரம்மாவனுடைய ராத்திரின்னு காமிச்சாரான் அது வந்து ஆமாம் ஆறாவது மணி ஏழாவது மணிநூத்தி நடுவில் எங்கே வந்து பிரளயம் வந்துதேன் பதில் சொல்லுங்கள் பாபு அதில் எந்த கேள்வி வேணால் எப்படி வேணால் கேள்வி கேட்டி மடக்க முடியும் அந்த அந்த அந்த அவதாரத்தில் அந்த அத்தியாயத்தில் பலவிதத்தில் கேள்வி கேட்டு எப்படி சொன்னாலும் கேள்வி கேட்டு மடக்க முடியும் மடக்க முடியும் இது வந்து போகிறப்போக்கு தமிழக சொன்னது உண்மையான விஷயம் அதுதான் அப்படி அவர் அப்புறம் வந்து அவர் வேற வேறாந்தத்தை உபதேசம் பண்ணார் அந்த இவருக்கும் அவர் தான் அப்போ வந்து அடுத்த மண்வந்தரத்தில் மண்வ மனுவாக ஸ்தாபனம் பண்ணப்பட்டார் அதுதான் இப்போ வைவஸ்வர மன்ம அப்படி இருக்கார் அப்ப மத்திய அவதாரம் எடுத்தார் இல்லையா பிள்ளையால் சமுதிரத்தை சஞ்சரித்தார் சஞ்சரித்த உனக்கு நமஸ்காரம் மது கைட்டவர்களுக்கு இருந்து யமனாக இருந்து அவர்களை முடித்த ஹயக்ரி அவதார செய்த உங்களுக்கு நமஸ்காரம் அயஸ்ணே நமஸ்தூம் போன நமஸ்காரம் இது வந்து ஹயக்கிரி வந்து பண்ணதை பலவிதமாக சொல்கிறார்கள் அது இப்பவே இந்த மத்தியாவதத்தில் எங்கள் பார்த்தேன்னாக்க அவன் தான் ஹயக்கிரி வந்தால் வேரங்களை திருடின்னு போனது மத்தியா மச்சமூர்த்தியாக ஏக்கசங்கனாக இருந்தார் அவர் தலையில் கொம்போட அவர் குத்தி கொ கொஞ்சம் வித்தியாசங்கள்லாம் இருக்குது அப்போ என்னென்னா ஒவ்வொரு கல்பத்துக்கும் ஒரு மாதிரி இருக்குன்னு விற்றுக்கலாம் மந்தரமலையை தூக்கி காங்கி பெரியா ஆமரூபம் ஒரு லட்ச யோஜன சைஸ் இருக்கிற மாதிரி எடுத்த உங்களுக்கு நமஸ்காரம் அந்த மந்திரமலையை வச்சு கடைந்தார்கள் இல்லையா திருப்பார் கடலில் அப்போ திருப்பார் கடலில் கடையிற போது மந்திரமலையில் தாங்கினார் இவர் ஓடு ஓடு பாகம் வந்து ரொம்ப இதாக இருக்கும் ஹார்டாக இருக்கும் அப்போ இவருக்கு வந்து சொறிஞ்சு விட்றாப்புல இருந்துதான் அப்போ உடனே இவர் தான் யோக உடனே தூங்க இது யோக நெத்திரைக்கு போயிட்டார் மூச்சு பெருமிச்சு விடுறாரா அது மூச்சு பெருமிச்சு விடுறதான் இன்னும் சமுத்திரங்களில் அலைகளாக ஓடிக்கொண்டு அப்படி சொல்லுவார்கள் ஆசையும் பூமியை உத்தாரணம் பண்ணுறதுக்காக விளையாட்டா செய்த வராகமூர்த்தியான உங்களுக்கு நமஸ்காரம் அது பண்ணார் பக்த ஜனங்களுடைய பய பயத்தை பய சொல்றது மாதிரி விஷ்ணு வரும் அப்படி பக்தர்களுடைய பயத்தை போக்கடிக்கூடிய ஆச்சரியமான அகடித கடனா சாமர்த்தம் சொல்ற மாதிரி சிங்கமும் நரமும் கலந்த ரூபமாக சிங்க ரூபம் எடுத்த நரசிம்ம ரூபியான நமஸ்காரம் மூன்று லோகங்களையும் அளந்து வாமனா வந்தது குள்ளமா வாமன ரூபா அளந்தது திருவிக்கிரமா அளந்தார் அப்படிப்பட்ட வாமன ரூபியான விக்க திருவிக்கிரம ரூபியான உங்களுக்கு நமஸ்காரம் துஷ்ட க்ஷத்திரியர்கள் அம்மா இப்போ க்ஷத்திரியர்கள் இல்லை இருந்தாலும் எல்லாம் எல்லாம் எல்லாம் இதாக எல்லாம் வந்து சூத்ரன் ஏற்றியும் அப்படிப்பட்ட துட்ட கஷத்திரலான வனத்தை கத்திரியர்கள் வனமாக இருந்தது அந்த வனத்தை அழித்த பரசுராமருக்கு நமஸ்காரம் இது வந்து இதில் தேவி பார்த்து காமிக்கிறார்கள் ரொம்ப விட ராவணனை முடித்த இந்த ராமாவதாரம் பண்ணவங்களுக்கு நமஸ்காரம் ராவணனை முடிக்கிறதுக்காக ராமாவதாரம் பண்ண உங்களுக்கு நமஸ்காரம் விவரமாக பார்ப்போம் என்ன சொல்கிறாருங்க பார்ப்போம் நம்ம சுகபிரம்மரிகள் திருவிளையாடல் பண்ணுவதற்காகவே பல அவதாரங்கள் எடுக்கிறார்கள் பல ரூபங்கள் எடுக்கிறார்கள் பல ரூபங்கள் எடுக்கிறார் பல அவதாரங்கள் எடுக்கிறார் திருவிளையாடல் கொண்டிருக்காங்க அந்த திருவிளையாடல்கள் லீலைகள் தான் எல்லாரும் அதை பாடுகிறார்கள் கேட்கிறார்கள் அவர்களுடைய லோக்கத்தினுடைய எல்லா கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்களை துடைக்கிறது அதனால் லோக்கம் லோகம்னா இடவாகு பெயர் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சந்தோஷத்தோட உங்களுடைய புகழை பாடுகிறார்கள் வேரங்கள் ரிஷிகள் மூலிகைகள் சத்தியவர்தன் என்கிற ராஜாதான் மன்னர் தான் காம்தரர் போன்றவற்றை ரட்சிப்பதற்காக மச்சிய ரூபம் மீனவதார அடுத்து பிரளைய கால கடல்ல விருப்பம் போல சஞ்சாரம் பண்ணி மத்தியமூர்த்தியான அப்படிப்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம் மது சொல்லப்பட்ட அந்த அசுரர்களை முடித்து கொன்று அஜானத்தை போகக்கூடிய உங்கள் எல்லா வித்தியைகளும் லோகத்திற்கு கொடுத்த குதிரை முகம் ஏற்ற ஹயக்ரீவ ரூபம் குதிரை முகம் தான் ஹயக்ரீவ ரூபம் எட்ட மூர்த்தியான உங்களுக்கும் நமஸ்காரம் ஹயக்ரீவ மூர்த்தி தான் ஞானத்திற்கு ஸ்வரூபமாக மந்திர மலையை தாங்குவதற்காக பெரிய லட்சயோஜனை ஆமரூபம் எடுத்தால் தான் பார்த்தோம் நம்ம எட்டாவது ஸ்கந்தத்தில் அந்த திருப்பார் கடல் கடையிற போது மந்திரமலை கீழே போடுத்து கீழே ஒரு லட்சயோஜனை இருக்கிற மாதிரி ஒரு ஆமரூபம் எடுத்துன்னு கூர்ம ரூபம் எடுத்து மேலே கொண்டு வந்து தாங்கி அப்புறம் மரு கிடையிற போதும் அவருக்கு சொரிஞ்சு விட்டுராப்பில் இருந்து யோகனத்தில் போயிட்டாருன்னு பார்த்து சொன்னையா சொன்ன இல்லையா அப்படி கூர்ம ரூபம் எடுத்தவங்களுக்கு நமஸ்காரம் விளையாட்டம் ரசாதலத்துல இருந்து பூமியை வந்து மேல கொண்டு வந்து அதாவது இரண்யாட்சம் கொண்டு போய் வச்சான் அதான் மூணாவது ஸ்கந்தத்துல பார்த்தோன்னு பதிமூணாவது அத்தியாயம் ஆரம்பிச்சது அப்படி ஸ்வேதவராக ரூபத்தை எடுத்த உங்களுக்கு நமஸ்காரம் வணக்கம் பக்தருடைய பலயத்தை போகக்கூடாது அவர் தான் பயக்கிருத்தே பயநாசனா அப்படிப்பட்ட அதாவது அகடித்த கடனா சாமர்த்தியம் சொல்வார்கள் சிங்கமாகவும் இல்லாமல் அதாவது மிருகரமாகவும் இல்லாமல் மனுஷ ரூபம் இல்லாமல் மிருக மனுஷிய கலவாய் கலவையாக வந்தது அப்படி அழகிய சிங்க ரூபத்தை எடுத்த நரசிம்மனான உங்களுக்கு நமஸ்காரம் ரெண்டு அடியால் மூன்று லோகங்களையும் அளந்து மூணாவது அடிக்கு இடம் கேட்ட மாதிரி அளந்த அப்படிப்பட்ட வாமனான திருவிக்ரமனான உங்களுக்கு நமஸ்காரம் இந்த தர்ம மார்க்கங்களை மீறி அதர்வமா நடந்த கர்வம் பிடிச்ச திமறு பிடித்த கத்திய கூட்டத்தை கத்திய வனமா காடா இருந்த அவர்களை வந்து வெட்டி சாய்த்தன் ரகுகுலத்தில் தோன்றின பரசுராமா உனக்கு நமஸ்காரம் ராவணனை முடிப்பதற்காக ரகுகுல திலக்கமாக அவதாரம் பண்ண ராமனே உனக்கு நமஸ்காரம் மேல நமஸ்தே வாசுதேவாய நமஸ்தே வாசுதேவாய நமஹா சங்கர்ஷனாய பிரத்யும்நாய நமஸ்து பிரியு அனரும் புதேவா நம சஷாச்சு அருதா பத நமோயா தைத்ததானவமோ மிளேச்ச பிரயன் நமஸிணே நமோ புாத்தவமோ மிளேச்ச பிரயன் நமஸிணேகீவலோக்கோஜம் மோகிதத்தயா அஹம் மமாயிராக்கம் ப்ராமியே கர்மத்மசு பகவன் ஜீவலோக்கோஜம் मोहित तव मयया अहमे सद्राहो ब्राहम्य कर्म पत्मसु अहम च आत्मा आत्मा गारधारास्वजनाषु भ्रमा स्वप्नकु मूढ़ सत्य विभो अहम च आत्म आत्मा गारधारा अर्थस्वजनादु भ्रमा स्वप्नकु मूढ़सत्यध प्रभो விோ அனு விபரியமதிவராமோ விஷோம் நானே ரா ஆமனப்பியம் அனிய அனத்மே விபரியமதிவந்த மமோ விஷோ நானே ராத்மனா பிரியும் இருபத்தியஞ்சு மருணிமர்ப்பத்தொன்னுலந்து இருபத்தஞ்சி நாற்பது அயம் இந்தாரோருமா பண்டார் நமஸே வாசுதேவா நம சங்கய பிரும்நாய சா பதையமே வாசுதேவ நம சங்கயும் சுவதாம் பதைய நமோ தைத்தோகி ம் ம்ளேச்சப்பா க்ஷிரே நம கல்ணே நமோய மோகிணே தைத்தோகி ம்ளேச்சப்பா க்ஹன் நமஸிணே பகவன் ஜீவலோக்கோம் மோகிதத்தவமிய அஹமேதராஹோ கர்மவத்மசு பகவன் ஜீவோகோஜம் மோகிதத்தவமாய अहमेति असद्राहो ब्राह्म्यते कर्मवत्मसु अहम च आत्मा आत्मा गारधारा अर्थसुजनाद भ्रमा स्वप्नकु मूढ़सत्यधिया विभो अहम च आत्म आत्मा गारधारा अर्थसवजनाद भ्रमा स्वप्नकपेशु मूढ़सत्यधिया विभो अनी विपरीमतिर्ख्य हम सुधारा तमो विष्टो அனத்தியாத்மதுக்கேஷோ பெரியமதிக்கியகம் துன்வராம தமோ விஷ்டோ நானேத்துவாத்மன பிரிய அர்த்தம் சொல்ல மேலபாபம் கிருஷ்ணார்ப்பணம்